வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து இன்று மகாத்மா காந்தியடிகள் எழுதியுள்ள இந்தியருடன் தொடர்பு என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் நேட்டாளில் தாதா அப்துல்லாவுக்கு என்ன அந்தஸ்து இருந்ததோ அதே அந்தஸ்து சேத் தயாப் ஹாஜி கான் முகமதுவுக்கும் பிரிட்டோரியாவில் இருந்தது அவர் இல்லாமல் பொது காரியம் எதுவும் அங்கே நடவாது முதல் வாரத்திலேயே நான் அவரை அறிமுகம் செய்து கொண்டேன் பிரிட்டோரியாவில் இருக்கும் ஒவ்வொரு இந்தியருடன் தொடர்பு வைத்துக் நான் விரும்பியதை குறித்து அவரிடம் கூறினேன் அங்கே இந்தியரின் நிலைமையை தெரிந்து கொள்ள நான் ஆசைப்படுவதாகவும் அவருக்கு தெரிவித்தேன் இந்த முயற்சியில் எனக்கு அவருடைய உதவி வேண்டும் என்றும் கோரினேன் உதவியளிக்க அவரும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார் பிரிட்டோரியாவில் இருக்கும் எல்லா இந்தியரையும் கூட்டி வைத்து டிரான்ஸ்வாலில் அவர்களுக்கு இருந்த நிலையை எடுத்துக் கூறுவது என்பது எனது முதல் வேலை இக்கூட்டம் சேத் ஹாஜி முகமது யூசப் வீட்டில் நடந்தது அவருக்கு என்னை அறிமுகப்படுத்தும் கடிதம் ஒன்றும் என்னிடம் இருந்தது இக்கூட்டத்திற்கு மிகச்சில இந்துக்களும் வந்திருந்தனர் எனினும் பிரதானமான மேமன் வர்த்தகர்களே வந்திருந்தார்கள் உண்மையில் பிரிட்டோரியாவில் இந்துக்கள் மிகச்சிலரே இருந்தனர் இக்கூட்டத்தில் நான் ஆற்றிய சொற்பெருக்கே என் வாழ்க்கையில் நான் செய்த முதல் பிரசங்கம் எனலாம் அங்கே பேசுவதற்கு சுமாரான விஷயத்தை தயார் செய்து கொண்டே போனேன் நான் பேசிய விஷயம் வியாபாரத்தில் உண்மையை கடைபிடித்தலை பற்றியது வியாபாரத்தில் உண்மையாக நடந்து கொள்வது என்பது சாத்தியமானதே அல்ல என்று வர்த்தகர்கள் கூறி வருவதை நான் எப்பொழுதும் கேட்டு வந்திருக்கிறேன் அப்படி சாத்தியம் இல்லை என்று நான் அப்பொழுது நினைத்தது இல்லை நினைக்கவில்லை வியாபாரமும் உண்மையும் ஒன்றுக்கொன்று பொருந்தாதவை என்று சொல்லும் வர்த்தக நண்பர்கள் இன்றும் இருக்கிறார்கள் வியாபாரம் முற்றும் உலக விவகாரம் என்றும் சத்தியமோ மதத்தை பற்றியது என்றும் சொல்லுகிறார்கள் உலக விவகாரத்திற்கு மத விஷயம் முற்றும் வேறானது என்றும் வாதிக்கின்றனர் வியாபாரத்தில் சுத்தமான உண்மைக்கே இடமில்லை உசிதமான அளவுக்குத்தான் அதில் உண்மை பேச முடியும் என்கின்றனர் அவர்களுடைய அந்த கோரிக்கையை நான் என்னுடைய சொற்பொழிவில் பலமாக எதிர்த்தேன் வர்த்தகர்களுக்கு அவர்களுடைய உடைமை கடமை உணர்ச்சியை எழுப்பினேன் அக்கடமை இருவகையானது அங்குள்ள சில இந்தியரின் நடத்தையே அவர்களுடைய தாய் நாட்டின் கணக்கான சகோதர மக்களின் தன்மையை இந்நாட்டார் அறிவதற்கு அளவுகோல் ஆகிறது ஆகையால் ஓர் அந்நிய நாட்டில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு மேலும் அதிகமாகிறது சுற்றிலும் இருந்த ஆங்கிலேயருடன் ஒப்பிட்டு பார்த்தால் நம் நம் மக்களின் பழக்கங்கள் சுகாதார குறைவாக இருந்ததை கவனித்திருந்தேன் ஆகையால் அதை அங்கே கூடியிருந்தவர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்தேன் இந்துக்கள் முஸ்லிம்கள் பார்சிகள் கிறிஸ்தவர்கள் குஜராத்திகள் மதராசிகள் பஞ்சாபிகள் சிந்திகள் கட்சிக்காரர்கள் சூரத்காரர்கள் என்றெல்லாம் இருக்கிறார்கள் இவர்களிடம் இருக்கும் பாகுபாடுகளை எல்லாம் மறந்துவிட வேண்டியதன் அவசியத்தையும் வற்புறுத்தினேன் முடிவாக மற்றொரு யோசனையையும் கூறினேன் குடியேறியிருக்கும் இந்தியரின் கஷ்டங்களை குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முறையிட்டுக் கொள்ளுவதற்கு ஒரு சங்கத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்றேன் அச்சங்கத்திற்கு சாத்தியமான அளவுக்கு என் நேரத்தையும் சேவையையும் அளிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றும் அறிவித்தேன் என்னுடைய சொற்பொழிவு அங்கே கூடியிருந்தவர்களின் மனத்தை நன்கு கவர்ந்தது என்பதை கண்டேன் என் பேச்சை தொடர்ந்து விவாதம் நடந்தது எனக்கு வேண்டிய விவரங்களையும் சேகரித்துக் கொடுப்பதாக சிலர் முன் வந்தனர் இது எனக்கு உற்சாகத்தை அளித்தது என் சொற்பொழிவை கேட்டவர்களில் மிகச்சிலருக்கே ஆங்கிலம் தெரியும் என்பதையும் அறிந்தேன் அந்நாட்டில் ஆங்கிலம் தெரிந்திருப்பது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதியதால் அவகாசம் இருப்பவர்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுமாறு யோசனை கூறினேன் அதிக வயதாகிவிட்ட பிறகும் கூட ஒரு மொழியை கற்றுக்கொண்டு விடுவது சாத்தியமே என்று நான் அவர்களுக்கு சொன்னதோடு அப்படி கற்றுக்கொண்ட சிலரை பற்றியும் உதாரணமாக எடுத்து கூறினேன் அதை சொல்லிக் கொடுப்பதற்கென்று ஒரு வகுப்பை ஆரம்பித்தால் அதில் வந்து போதிக்கிறேன் என்றேன் தனிப்பட்டவர்கள் யாராவது அம்மொழியை கற்றுக்கொள்ள விரும்பினால் நானே அவர்கள் வீட்டுக்கு போய் சொல்லிக் கொடுக்க தயார் என்றும் கூறினேன் இம்மொழியை போதிக்க வகுப்பு ஏதுவும் ஆரம்பிக்கப்படவில்லை ஆனால் தங்களுக்கு இருக்கும் வசதியை பொறுத்து கற்றுக்கொள்ள தாங்கள் தயாராக இருப்பதாக மூன்று இளைஞர்கள் அறிவித்தனர் இதற்கு அவர்கள் விதித்த நிபந்தனை அவர்களுடைய இடத்திற்கு நான் போய் போதிக்க வேண்டும் என்பது அவர்களில் இருவர் முஸ்லிம்கள் ஒருவர் நாவிதர் மற்றொருவர் குமாஸ்தார் மூன்றாம் அவர் ஹிந்து இவர் ஒரு சில்லரை கிடைக்காதர் அவர்களுடைய சகோதரியப்படி போய் சொல்லிக் கொடுக்க ஒப்புக்கொண்டேன் சொல்லிக் கொடுப்பதில் எனக்குள்ள தகுதியை பற்றி எனக்கு எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என் மாணவர்கள் சளைத்து போனாலும் போகலாமே ஒழிய நான் சளைக்க மாட்டேன் சில சமயங்களில் நான் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு போகும்போது அவர்கள் தங்கள் வேலையில் ஈடுபட்டிருப்பார்கள் என்றாலும் நான் பொறுமையை இழந்து விடுவதில்லை ஆங்கிலத்தில் புலமை பெறும் வகையில் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இம்மூவரில் எவருக்கும் விருப்பம் இல்லை ஆனால் இவர்களில் இருவர் சுமார் எட்டு மாத காலத்தில் நல்ல அபிவிருத்தியை அடைந்தனர் என்று சொல்லலாம் இருவர் கணக்கு எழுதவும் வியாபார சம்பந்தமான சாதாரண கடிதங்களை எழுதவும் போதுமான அளவுக்கு ஆங்கிலம் கற்றுக்கொண்டார்கள் ஆனால் நாவதற்கோ இம்மொழியை கற்பதில் இருந்த ஆசை தமது வாடிக்கைக்காரர்களிடம் பேசக்கூடிய அளவிற்கு தெரிந்தால் போதும் என்பதோடு நின்றது இவ்விதம் படித்ததனால் இம்மாணவர்களில் இருவர் நல்ல வருமானம் பெறுவதற்கான தகுதியை அடைந்தனர் முன்னால் கூறிய பொதுக்கூட்டத்தின் பலன் எனக்கு திருப்தி அளித்தது இத்தகைய பொதுக்கூட்டங்களை வாரத்திற்கு ஒருமுறை கூட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டது அநேகமாக தவறாமல் கூட்டங்கள் நடந்து வந்தன அச்சமயங்களில் அவரவர்களின் அபிப்பிராயங்களை தாராளமாக எடுத்து கூறி வந்தனர் இதன் பலன் என்னவென்றால் பிரிட்டோரியாவில் எனக்கு தெரியாத இந்தியர் எவருமே இல்லை என்று ஆகிவிட்டதுதான் அவர்களின் ஒவ்வொருவரின் நிலைமையையும் கூட நான் அறிந்திருந்தேன் பிரிட்டோரியாவில் இருக்கும் பிரிட்டிஷ் ஏஜென்ட் ஜெகோபஸ் டி மென்ட்டுடனும் வழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இது என்னை ஊக்குவித்தது இந்தியரிடம் அவருக்கு அனுதாபம் உண்டு ஆனால் அவருக்கு இருந்த செல்வாக்கோ மிகச் சொற்பம் என்றாலும் நம்மால் இயன்றவரை உதவி செய்வதாக அவர் ஒப்புக்கொண்டார் நான் விரும்பும் போது தம்மை வந்து பார்க்கும்படியும் என்னை அழைத்தார் பிறகு ரயில்வே அதிகாரிகளுக்கு எழுதினேன் ரயிலில் பிரயாணம் செய்வது சம்பந்தமாக இந்தியருக்கு இருந்து வரும் கஷ்டங்கள் ரயில்வேக்களின் விதிகளின்படியும் நியாயமற்றவை என்பதை அவர்களுக்கு எடுத்து காட்டினேன் ரயில்வே அதிகாரிகளிடமிருந்து எனக்கு பதில் வந்தது தக்க உடையுடன் இருக்கும் இந்தியருக்கு முதல் இரண்டாம் வகுப்பு டிக்கெட்டுகள் கொடுக்கப்படும் என்று அந்த பதிலில் கூறியிருந்தார்கள் சரியானபடி ஒருவர் உடையணிந்திருக்கிறார் என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் ஸ்டேஷன் மாஸ்டரிடமே இருப்பதால் அந்த பதில் இந்தியருக்கு போதுமான கஷ்ட நிவாரணம் அளிப்பதாக இல்லை இந்தியர் சம்பந்தமான சில தஸ்தாவேஜுகளை பிரிட்டிஷ் ஏஜென்ட் எனக்கு காட்டினார் இதே போன்ற தஸ்தாவேஜுகளை தயாப் சேர்த்தும் எனக்கு கொடுத்திருந்தார் ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட்டிலிருந்து இந்தியர் எவ்வளவு கொடூரமாக விரட்டி என்பதை அவைகளை கொண்டு அறிந்து கொண்டேன் சுருங்க சொன்னால் டிரான்ஸ்வாலிலும் ஆரஞ்சு ஸ்டேட்டிலும் இருக்கும் இந்தியரின் சமூக பொருளாதார ராஜ்ய நிலையை குறித்து நன்றாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வதற்கு நான் பிரிக்டோரியாவில் இருந்தது வசதியளித்தது எனலாம் இந்த ஆராய்ச்சி மதிப்பளிப்பதற்கு உதவியாக இருக்கப் போகிறது என்பது அப்பொழுது எனக்கு தெரியாது ஆண்டு முடிவிலோ ஆண்டு முடிவதற்கு முன்னாலேயோ வழக்கு முடிந்து அதற்கும் முன்பே நான் இந்தியாவுக்கு திரும்பிவிடலாம் என்றே நினைத்து வந்தேன் ஆனால் கடவுளின் சித்தமோ வேறு விதமாக இருந்துவிட்டது நன்றி வணக்கம்